யக்கோ வி மஹோ நமோ குருப்பலவரோவா விஷ்ணும்ஜம் பிரசன்னதம் திய்னோபாந்திய காரிஷா பரஷம் வினதம் விஷகம் சே வியனம் சகப் பௌத்தமல்ம பராஜம் வந்தேக்கா தோன விஷு வியசூ விஷவே நமோ வை ப்ரமன नमो வாசி நமோ நமவிய நி பரமா सदैकरूपरूपाय விஷவே சர்வஷ்ண विमुच्यते ம ஜன்மாரபாத் விச்சியமே நமோ விஷ்ணே प्रभविष्णवे नमो சச்சிதானிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாய ஜாஸ்க்கம் வந்தேஷமா சகசிரமூர் புருஷோத்தமசிரே பாதபா சவச்சன்மஜரா சகசிரமூர் புருஷோத்தமசிரே பாதபா சஹசிரநம் பிரஸ்தம் நிருச்சிய ஜன்மஜராதி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் விஷ்ணு சகசிரநாம சங்கரபாஷ்யம் இது ரெண்டாவது வகுப்பு ஏற்கனவே சுக்லாம்பரதரம் விஷும் அது அந்த ஸ்லோகம் வினேஸ்வர நமஸ்காரம் அடுத்தது விஷ்வக்சேன வந்தனம் அந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் அர்த்தம் தெளிவுபடுத்துகிறேன் எஸ்யதக்ரா பாரிஷ்யா பரஷத்தம் வினம் நி்னந்தி சதத்தம் விஷ்வக்சேனம் சமாசிரயே சமாசிரயே தமாசிரயே ரெண்டு பாடம் இருக்கு சமயக்கு ஆசிரயே சமாசிரயே தம் ஆம் விவக்தம்னு போட்டுக்கணும் எம் ஆசிரித்த எஸ்ரத வரா பாரிஷா பரஷ்தாரிஷா இது அர்த்தம் நைஷ்ணவசம் விவகார த மொதல் அவங்க தர்பையில் கூறிச்ச மாதிரி பண்ணி அதில் விஸ்வக்சேன ஆராதனை பண்ணிட்டு தான் விஷ்ணு ஆராதனத்தையே ஆரம்பிப்பாங்க அதனால் நம்ம வந்து விக்னேஸ்வரர் வந்தனம் சொல்கிற மாதிரியே அதையும் சொல்கிறோம் அதாவது இந்த விஸ்வக்சேனருக்கு நாலு குரூப்பு படைகள் இருக்குது விஸ்வக்சேனஹான்னா என்ன அர்த்தம் சேனகா அதை வந்து தேவசேனகா அப்படின்னு சொன்னால் அது இவரை குறிக்கும் சுப்பிரமணிய சுவாமியை குறிக்கும் சேனாங்கிறதுலேருந்து வர்றதுதான் இந்த சேனகாலாம் விஸ்வக்சேனஹான்னு சொன்னால் இந்த படைப்பினுடைய படைத்தலைவர் படைப்பின் படைத்தலைவர் இறைவனுடைய படைப்பின் படைத்தலைவர் அந்த விஸ்வக்சேனர் வந்து அவருக்கு நாலு குரூப் ஆர்மி மாதிரி இருக்குது அந்த நாலு குரூப்பு வந்து கஜவக்திரஹா ஜெய்சேனா ஹரிவக்ரஹா காலப்பிரகிருதி அப்படின்னு நாலு பேர் அந்த குரூப் அதுக்கு ஒரு பேர் கஜவக்ரஹா அதுதான் வக் எஸ் எவிரதவக்ராத்தியா துவரதன்னு சொன்னால் யானை ரெண்டு கொம்பு இல்லையா துவதவக்ராத்தியாக பாரிஷத்தியாக பாரிஷத்தியான இவங்க தான் இது செக்யூரிட்டி பரஷ்சதம் பாரிஷத்தியாக இந்த நாலு பேர் மெயின் இவங்க கண்ட்ரோலில் ஒரு கமாண்டர் மாதிரி நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பரஷதம்னு சொன்னால் असंख्यार्थे, கணக்கு கிடையாது அதனால் எண்ணற்ற சேனைகளை கஜபக்திரன் முதலான பாரிஷ க திரத பரஷதம் பாரிஷத்தியாக நிறைய நூற்றுக்கணக்கான படை வீரர்களை உடைய படை படை வீரர்களை உடைய படைத்தலைவர்கள் தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா விஸ்வக்சேனர் இவருக்கு தலைவர் யாருன்னா மகாவிஷ்ணு ஆ மகாவிஷ்ணுவினுடைய தளபதி சேனாபதி யாருன்னா விஸ்வக்சேனாபதி இந்த விஸ்வக்சேனாபதிக்கு நாலு பேர் இருக்காங்க அவருக்கு இருந்து கொண்டு பாதுகாக்கிறார்களாம் வர் பக்தர்களுக்கு வர்ற விக்னங்களையெல்லாம் நீக்குகிறார்கள் விக்னம் நிக்னந்தி சததம் சததம் விக்னம் நிக்னந்தி எப்பொழுதும் இந்த பாரிஷதர் பார்ஷதர்கள் இந்த பார்ஷதர்களெலாம் விஷ்ணு பக்தர்களுக்கு வர்ற கு துக்கத்தை எல்லாம் நீக்கிக் கொண்டே இருக்கிறார்களாம் அப்பேற்பட்ட விஸ்வக்சேனனை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் சார்ந்திருக்கிறேன் ஆஹ எஸ் எம்னு போட்டுக்கணும் எம் ஆசிரித்திரதவக்ரா பார்பர பாரிஷதிய சதம் வினம் நக்ன்த்தி தம் விசை சயவிசனே தசிரே தம்னு போட்ட சௌரியமாக தம் சேக்கவேண்ட விசே தய விஷ்வேனம் ஆசிரியே நல்ல ரீடிங் தான் அப்புறம் அடுத்தது என்னென்ன போனதில் விட்டு போயிடுத்துது வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மக்கல் மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தம் தபோநிதி வியாசர் தான் வந்து மகா நாலு வேதங்களை பாதுகாத்தார் மகாபாரதம்ங்கிற ஒரு உத்தமமான இத்திகாசத்தை எழுதினார் பதினெட்டு புராணங்கள் எழுதியிருக்கார் பிரம்மசூத்திரம் உபனிஷத்தினுடைய தாத்பரியம் பிரம்மசூத்திரத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்படி வேதவியாசர் கிருஷ்ணத்வைப்பாயனர் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார் அதனால் வியாசருக்கு நாம் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கோம் ஆகையினால் வியாசருக்கு வியாசம் வியாசருக்கு வந்தே வியாசம் வந்தே வியாசரை வணங்குகிறேன் எப்பேற்பட்ட வியாசரை வசிஷ்ட நப்தாரம் வியாசம் வசிஷ்டர் வசிஷ்டர் பிரம்மாவோடய மானச புத்திரர் அதில் இந்த மன்வந்தரத்தில் அவர் பிரம்மன் பிரம்மனுடைய முதல் புத்தர் வசிஷ்டர் ஆக வசிஷ்டர் பிரம்மனுடைய புத்திரன் அவருடைய மனைவி பேரு அருந்ததி சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் இன்றைக்கும் வசிஷ்டரையும் அருந்ததியும் தம்பதிகள் தரிசனம் பண்ணுற பழக்கம் இருக்குது ஆக வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன் வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன் தான் கிரேட் கிராண்ட் சன் இவர் வியாசர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் அவருடைய பையன் யாருன்னா சக்தி வசிஷ்டருடைய பையன் சக்தி அவனுடைய அவனுடைய சக்தியோட மனைவி பேர் அரு அதிர்ஷ்யந்தின்னு பேர் அவளுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டானோ மகாபதிவிரத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது அவளை பற்றி இப்போ இங்கே எல்லாம் இருக்குது இங்கே எல்லா நம்ம தக்ஷணாமூர்த்தி சன்னிதியில எல்லோருக்கும் இந்த சிலை இருக்குது வசிஷ்டர் இருக்கார் இங்கே எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணி தக்ஷிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணி வச்சுருக்கோம் போய் பார்த்தா தெரியும் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் நாராயணன் மகாவிஷ்ணு வியாசர் சுகர் கௌட பதா கோவிந்த அதெல்லாம் வரிசாக அந்த ஆர்டரில் தான் இங்கே வச்சுருக்கோம் வெளியில் வந்து த அதுக்கப்புறம் நாலு சிஷியர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற மகாத்மாக்கள்லாம் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே சங்கராஜர் வரைக்கும் இருக்குது சங்கராச்சார சிஷ்யர்லாம் வெளியில் சொத வேலையில் இருக்குது அதெல்லாம் கல்லில் பண்ணி வச்சிருக்கு உள்ளுக்குள்ளே எல்லோரும் தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஆதி குருவை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் இங்கே வியாசர் வசிஷ்ட நப்தா சக்தேகே பௌத்ரா அதனுடைய த்வித்தியா பக்தி சக்தே பௌத்திரம் சக்திங்கிறவருடைய அவர் ரொம்ப பக மக வலிமை வாய்ந்தவர் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் வியாசம் க கொஞ்சம் கூட கல்மஷம் கிடையாது ப்ராட் அவுட்லுக் விஷால புத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம வஸ்துதே வியாச விஷால புத்தே இந்த நேரோ கிடையாது கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிக்கிண்டு வச்சு வச்சு வச்சு எல்லாம் பிடிக்கணும் பண்ணுறோமே ஆக எல்லாம் ப்ராட் அவுட்லுக் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்தோம் ஆக விஷ்ணுனுடைய அவதாரமாக கருதப்படுறவர் ஆக சக்தேகே பௌத்திரம் சக்தியினுடைய பௌ பௌத்திரன் அக்கல் மஷம் அக்கல் மஷம்னால் அர்த்தம் மனசு ரொம்ப சுத்தமான மனசு தன்னை தனக்கு பணம் பதவி புகழை எதிர்பார்க்காதவர் எல்லாரும் க்ஷயமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அதனால் அகல்மஷம் அப்புறம் பராசர ஆத்மஜம் பராசரக் பராசர மகர்ஷி சக்தியோட புள்ள பராசரர் பராசரருடைய மனைவி பேர் சத்தியவதி பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் தான் வேதவியாசர் கிருஷ்ணத்வைபாயனஹா ஆத்மஜகா பராசர ஆத்மஜான்னா பராசரருடைய சரீரத்திலேருந்து உற்பத்தி தோன்றினவர்னு அர்த்தம் பராசரருக்கும் சத்ய சத்தியவதிக்கும் பிறந்தவர் பராசராத்மஜம் வந்தே இன்னொன்று சொல்கிறார் சுக தாத்தம் சுகாச்சாரியருடைய அப்பாவை இன்னொன்று சொல்கிறார் தபோ நிதிம் தப்போ நிதினால் வேதம் வந்து என்ன பண்ணுறது தபஸ் பண்ணதான் சொல்கிறது லைஃபே தபஸு தான் வாழ்க்கையே தவந்தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நெறிப்படி வாழ்கிறது உடம்புக்கு ஓவராக சொகுசு கொடுக்காம ஆனந்தமாக அதாவது இந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது தவ அர்த்தம் தவக்கடல் தப்போ நிதிம் தவ பெட்டகம் அப்படிலாம் பொக்கிஷம் தவ தவ பொக்கிஷம் தப்போ நிதி அதெல்லாம் வேதங்கள வேத ஞானம் இருக்குது அதை வந்து த அனுஷ்டானம் இருக்குது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அகல்மஷம் தப்போ நிதிம்னு ரெண்டு அப்ஜெக்டிவ் விசேஷமாக கொடுத்துருக்காரு இது வந்து லீனியேஜ் இது டைம் டெஸ்டட் விஸ்டம்னு அர்த்தம் காலத்தை வென்ற ஞானம் இந்த உலகத்தில் என்ன மாறினாலும் மனஷாந்திக்கு சாதனம் மாறவே மாறாது மன்ஷ்ஷாத்திக்குதனம் ஆமான் தர்மாஷானம் ஈஸ்வர்த்தி அஹம் பம்மாஸ்மி ஜானந்தேரய நான்படவே நடக்கம்தபோன வசிநரம் வியசம் சக்தே பௌத்திரம் வியாசம் அகல்மஷம் வியாசம் பராசராத்மஜம் வியாசம் தபோனிதி வியாசம் வந்தே நான் நன்றாக காயேன மனசா வாசா நமஸ்கோமி பூஜையாமி தற்பையாமி தற்பையாமினா திருப்திப்படுத்துறேன்னு அர்த்தம் அவரை திருப்திப்படுத்த முடியாது அவரை நமஸ்காரம் பண்ணுறதுனால நமக்கு திருப்தி ஏற்படுறது அதனால் பகவானுக்கு தற்பயாமின்னு சொன்னால் பகவானுக்கு நம்ம தற்பயாமின்னா திருப்திப்படுத்துறேன்னு அர்த்தம் தற்பயாமி தற்பயாமின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு அர்த்தம் அதுக்கு இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம் ஜலத்தை விடுறோம் தற்பயாமின்னு ஆக தற்பயாமினா திருப்திம் கரோமி திருப்தி காரையாமி என்னோட சொல்லுங்க ஆ திருப்திப்படுத்துது பூஜையாமி பூஜை பண்ணுறேன் திருப்தி பூஜையாமி தற்பயாமி நமஸ்கரோமின்னா அதனால் எல்லாம் தான் வந்தே வந்தே அடுத்தது என்ன வியாச தபோ நிதி விஷ்ணு ரூபாய வியாசர் விஷ்ணு வேற இல்லை வியாசருடைய ரூபமும் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு தான் வியாச ரூபத்தில் வந்திருக்கார் அதனால் அப்பேற்பட்ட நமோவை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா இதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதா ஏகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே விஷ்ணு நமஸ்காரம் இப்போ என்னெல்லாம் வந்திருக்கு நான் முதல்ல விக்னேஸ்வர நமஸ்காரம் விஸ்வே விஸ்வக்சேன நமஸ்காரம் வேதவியாச நமஸ்காரம் அதுக்கு ரெண்டு ஸ்லோகம் வந்துடுச்சு வியாசம் வசிஷ்ட நப்தாரம் அப்புறம் அடுத்தது வியாசாய விஷ்ணு ரூபாய ஒன்று தித்தீயா விபக்தியில் வந்தே इनुन चतुर्थी विभक्तिल नम पण्याच इकपुर अवकारा शुद्धा नि विष्णु नमस्कार श्री विष्णुनमस्कार पण्याच ये स्मरणमात्रे यम संसारबंधनाच्यर नर है स्मरणमा जन्मसंसारबंधना மனிதன் யாரை எவர் எவருடைய ஸ்வரூபத்தை எஸ்ய ஸ்வரூப ஸ்மரண மாத்திரன்னு நம்ம சேர்த்துக்கணும் எஸ்ய ஸ்வரூப ஸ்ம ஸ்மரண மாத்திரேன ஜென்மசம்சாரபந்தனாத் இதெல்லாம் போனதே சொல்லிவிட்டேன் இந்த ஜென்ம மரண பிரவாக ரூபமாக இருக்கக்கூடிய சம்சாரம் இந்த ஜீவன் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அதிலேருந்து இளமையை அனுபவித்து முதுமை அனுபவித்து அவஸ்தையில் வியாதிக்கு எல்லாம் வியாதியெல்லாம் அனுபவித்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக புகழ விரும்பி புகழ் கிடைக்காம இகழ்ச்சிக்கு வருத்தப்பட்டு இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டுண்டு திரும்ப திரும்ப இன்னோட உடம்பு கூட நுழைஞ்சுட்டே இருக்கலாம் எத்தியப்பில் லோகே மரணம் சரணம் ததப்பின முன் சத்தி பாபாச்சரணம்னார் சங்கராச்சாரியர் எப்படி இருந்தாலும் சாகப்போரையினத்துக்கு இந்த பாவத்தை பண்ணிட்டு சாகனம் கேட்குறாரு யாருக்கு புரியும் அது பாவம் பண்ணுறதே நிறைய பேருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும் ஆ எஸ் எஸ்மரண மாத்திரேன எவரை நினைத்த மாத்திரத்தில் மனிதன் மனிதனானவன் ஜென்மசம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகிறானோ அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அவர் ஜிஷ்ணு ஜிஷ்ணுன்னா ஜெயப்பிரதகான்னு அர்த்தம் ஜெயம் கொடுக்குறார் வாழ்க்கையில் நம்மளை நாம் வெல்லணும் நம்ம உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துகிறது தான் வெற்றி நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணுறது தான் வெற்றி இன்னொருத்தரோட இமோஷன்ஸ் எல்லாம் நம்மளை தாக்குற போது நம்ம இமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ரியல் சக்சஸ் பிறருடைய உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகளை நாம் வெல்லுவதுதான் உண்மையான வா வெற்றி வாழ்க்கையில் பணம் நிறைய சம்பாதிச்சா என்னென்னா இங்கே குருநாதர் சொல்லுவார் சக்சஸ்ஃபுல் அனிமல்பர் பெரிய பதவியை பதவி பெருசாக கிடச்சிருக்கு பணம் நிறைய கிடச்சிருக்கு பெரிய இதாக வச்சுருக்கான்னா சக்ஸஸ்ஃபுல் அனிமல் தான் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தானும் டிஸ்டர்ப் ஆகிட்டுருந்து அவனை என்ன சொல்கிறது என்ன இருந்து என்ன பய பிரயோஜனம் ஆக விமச்சத்தை நரசி விஷ்ணு ஜிஷ்ணு அவரை நமஸ்காரம் பண்ணினா அவர் நம்ம இந்திரிய நிகிரகம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் மனோ நிகிரகம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் ஆக அவர் ஜிஷ்ணு பொரிவாயில் ஐந்தவித்தான் எனக்கும் என்ன பண்ணுவார்னா ஐந்தன் புலத்தை விடுவதற்கு அருள் புரிவார் இறைவன் புரிவாயில் ஐந்தவித்தான் அதே மாதிரி என் நானும் ஐந்தன் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும்ன்னு திருவள்ளுவர் அதுக்கு எனக்கு உதவி பண்ணுவார் ஐந்தின் வகை தெரிய எனக்கு அருள் புரிவார் ஓரைந்தும் காப்பதற்கு அருள் புரிவார் உரண் இன்னும் தோட்டியை கொடுப்பார் எல்லாம் இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லலாம் ஆகா அது முடிந்தது நிமஸ்தஸ்மி விஷ்ணுவே பிரபவிஷ்ணுவேவா விஷ்ணுவே சர்வஜிஷ்ணவே எஸ்யஸ்மரண மாத்திரைன ஜன்மசம்சாரவந்தன அதெல்லாம் அர்த்தம் பார்த்தோம் நிமஸ்தஸ்மி விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே ஆக விஷ்ணோ ஜிஷ்ணு பிரபவிஷ்ணு மூணு சப்தம் பார்த்துட்டோம் ஆக எங்கும் வியாபிச்சிருக்கிறவர் அப்படின்னா பிரபுவாகவும் இருக்கிறவர் தலைவனாக இருக்கிறவர் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தலைவன் பெருந்தலைவன் எவருடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பெருந்தலைவனுக்கு பேர் தான் எனது பிரபவிஷ்ணு அதுக்கப்புறம் ஆதிசங்கருடைய இன்ட்ரட்ஷனுக்கு வந்துவிட்டோம் இதெல்லாம் வழக்கமாக தமிழ்நாட்டில் சம்பிரதாயத்தில் எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கிற ஸ்லோகங்கள் அதை நாம் பூர்த்தி பண்ணியாச்சு இப்போ இங்கே சச்சிதானந்த ரூபாய அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் பாஷ்யத்தில் அடுத்த ஸ்லோகத்துக்கும் போன வகுப்பில் பாஷ்யம் பார்த்துட்டோம் இப்போ இந்த சஹசிரமூர்த்தேக்கு அர்த்தம் சொல்லப்பண்ணே சகசிரமூர்த்தே புருஷோத்தமசிரே சகசிரநம்னவன பிரசஸ்தம் நிருச்சி ஜன்மசரா ஜராதிஷாந்தியை இதனுடைய மெயின் சென்டென்ஸ் என்னென்னா பிரசரநம் பிரசம் ஜன்மஜராதிஷாந்தியை நிருச்சியத்தை சகசிரநா ஸ்தவனம் நிருச்சியத்தை அவ்வளோதான் அதான் மெயின் சென்டென்ஸ் சகசிரநம்னவனம் சகசிரநாமத்தினுடைய சஹசிரநாமஸ்தோத்திரம்னு அர்த்தம் சகசிரநாமஸ்தோத்திரம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சகஸ்திரநாம் நாம் ஸ்தவனம்னு பிரிச்சிருக்கிறது சேர்த்துக்கலாம் சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரத்திற்கு நிருச்சியதே விளக்கம் தரப்படுகிறது மீனிங் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார் நிருச்சியதே எப்பேற்பட்ட பகவான் பிரசஸ்தம் ஸ்தவனம்ங்கிறார் எல்லோ பெரியோர்களால் போற்றப்படுகின்ற புகழப்படுகின்ற ஸ்தவனம் இது வந்து மகாபாரதத்தில் இருக்கிறது இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம பார்த்துட்டோம் போன தடவை ஆதிசங்கரர் உபநிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் பகவத்கீதைக்கும் மகாபாரதத்தில் வியாக்கியானம் பண்ணார் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதில் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்னு ஆதிசங்கராக சொல்கிறோம் அவர் வேதங்கள் அனைத்தும் அவருடைய உள்ளத்தில் இருக்குது ஸ்மிருதிகளெலாம் வேணுங்கிற இடத்துல எல்லாம் அழகாக கோட் பண்ணுறார் அதே மாதிரி புராணங்கள் இத்திகாசங்கள்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் கோட் பண்ணுறார் அதனால தான் புராணானாம் ஆலயம் எங்கே எந்த பா எந்த இடத்துல எதை கோட் பண்ணணும்னு தெரிஞ்சு அழகாக கோட் பண்ணுறார் அதனால தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயா சங்கராச்சாரியார்கிட்ட என்னது மூவிங் லைப்ரரின்னு மொபைல் லைப்ரரி அப்புறம் சங்கராச்சாரியார் வந்து இன்னும் அந்த காலத்துலலாம் இப்படியா எல்லாம் எந்த இதை தட்டினா இதை தட்டினா எல்லாம் வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க பண ஓலையில் எழுதி அதெல்லாம் காப்பாற்றி இன்றைக்கி நமக்கு புஸ்தகமாக கிடச்சி இப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டு சர்வசாதாரமாக அடிச்சுட்டுருக்கோம் அந்த காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் இது பண்ணி எழுதி அதை பாதுகாத்து அதில் பூச்சி அரிக்காமல் இதெல்லாம் பண்ணி இத்தனை வருஷமாக வந்திருக்கேது அதுதான் பெரிய அதிசயம் அதனுடைய மகிமை அதுலேருந்தே தெரியும் டைம் டெஸ்டட் இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போய் தான் இத்தனை நாளாக இருக்குது ஆனால் இதை படித்து எத்தனையோ சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தவனெல்லாம் வெட்டி கொண்டுட்டான் இவன் இருந்தால் தானே இந்த சாஸ்திரம் இருக்கும்னு அதுக்கப்புறம் நிறைய புத்தகம் ஏ ஏட்டுச்சுவடிகளெல்லாம் எரிக்கப்பட்டன இந்த நாட்டில் இத்தனையும் போய் மிச்சம் இருக்கிறதே இவ்வளோ இருக்குது நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னா பார்த்தோம் இந்த ரிச்னஸ் இந்த தேசத்தில் வந்து இந்த ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் எல்லாம் என்ன சொல்ல முடியும் இவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது ஆனால் ஜனங்களுக்கு புரியல கேட்டால் என்ன சொல்கிறான்னா கிறிஸ்தவர்கள் வரலன்னா நம்மளாம் அஜ்ஞான இருளில் இருப்போமா அறிய அறியாமல் இருளில் ஆழ்ந்து போயிருப்போங்கிறான் என்ன பண்ணுறது இதெல்லாம் கேட்க வேண்டி இந்த தமிழ்நாட்டில் அவங்களாம் வரலன்னா நமக்கு சாப்பாடே இருக்கு நம்மக்கிட்டே இருக்கிறதே பிடிங்க கொஞ்சம் கொடுத்துருக்கான் அதாவது கொடுத்து அவன் அதுவும் அவன் வேலை அவன் வே அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக தான் கொடுத்தான் வள்ளுவர் சொன்ன மாதிரி செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னா எதுக்கு திரும்ப வயிற்றுக்கு ஈயப்படும்னா அதுக்கு சொல்கிறார் பரிமைய சொல்கிறார் மீண்டும் கற்பதற்காக செவி பெறுவதற்காக ஈயப்படும்னா அது மாதிரி இவன் வந்து நம்ம தேசத்தை எல்லாம் சுரண்டி நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தான்னா என்னென்னா நம்ம பண்ணி பண்ணி அவனுக்கு அனுப்பணுமே நம்ம தேசத்தில் இருக்கிற வளங்களை எவ்வளோ சொரண்டினான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நமக்கு என்னமோ அதை பண்ணினால் இதை பண்ணினா அவங்க விளைச்சல் நம்ம அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ தூரம் அவங்க கை வைச்சாங்க குறுக்குல கல்வி கால்நடைகள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் ஏன்னா இருட்டடிப்புங்கிறா எல்லாம் பிளாக் அவுட் பண்ணுறது சொல்லிவிடுவாங்க ஜனங்களை ஆமாம்னு நம்புகிறாங்க நம்ம என்னமோ ரொம்ப காலம் அறியாமை இருளில் இருந்த மாதிரியும் இப்போ வந்து அவங்க தான் நமக்கெல்லாம் கொடுத்த மாதிரி நம்ம ஊர்லேயே பிரச்சாரம் பண்ணுறான் அதுக்கு அது ஆமாம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு யாரும் சொல்கிறதுக்கும் தயாராக இல்லை அப்படி சொன்னோமான அதுக்கு வந்து சொல்கிறவன் யாருன்னு பார்க்க வேண்டியது அவனை பற்றி பர்சனலாக என்னத்தையாக கட் கதை கட்ட வேண்டியது சரி ஆக சகசிரமூர்த்தேகே புருஷோத்தமஸ்ய கடவுளை பற்றி நம்ம சாஸ்திரத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரியும் இருக்கும் ஆனால் அது வந்து மனத்தினுடைய பக்குவத்தை பொறுத்து தான் கடவுளை பற்றி பேச முடியும் ஒரு ஒரு கடவுளை பற்றி பேச ஆரம்பித்தா அது பலவிதமான அர்த்தங்களே உடையதாக இருக்குது நம்ம ரொம்ப டீப்பாக கடைசியில் பார்க்குற போது சாஸ்திரத்தில் ஆழமாக பார்க்குற போது மனதனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸ்வர தத்துவத்தை சாஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது இறைவனுடைய தத்துவத்தை அப்போ மன அந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்கிற போது முதல்ல சொன்னத்துக்கும் நெக்ஸ்ட்டு சொல்கிறதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் கண்டிப்பாக தெரியும் தெரியாமல் இருக்காது ஆனால் அந்த கான்ட்ரடிக்ஷனை சமன்வயம் பண்ணணும்னா அதிகாரி திருஷ்டியில் தான் பேச முடியும் இல்லை இப்போ இங்கே சொல்கிறது என்னென்னா விஸ்வரூபம் இறைவன் எங்கே இருக்கார்ண்ணா எங்கே இல்லை கடவுள் எங்கே இல்லைப்பா அதை சொல்லு ஃபாதர் இன் ஹெவன்னா ஃபாதர் இன் ஹெவன் அது ஃபாதரின் ஹெவனுங்கிறது வேறு ஏழாவது மாடியா எட்டாவது மாடியான்னு அதில் வேறு சந்தேகம் ஃபாதர் இன் ஹெவன்கிறது மற்ற இதில் இருக்கலாம் நமக்கும் உண்டு ஃபாதரின் ஹெவன் மாதிரி உண்டு ஈஸ்வரன் வைகுண்டத்தில் இருக்கார்ண்ணா வைகுண்டத்தில் இருக்கார் கைலாசத்தில் இருக்கார் அப்படி சொல்கிறது நம்மள்டே இருக்குது ஆனால் அதுவே அல்டிமேட் கிடையாது இதில் விஷயத்தில் ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணுறவர் சர்வஜாத்ம முனி காஞ்சி காமக்கோட்டி மட்டத்தினுடைய முதல் சுவாமிகள்னு சொல்லுகிறார்கள் சுரேஸ்வராஜருடைய சிஷ்யர் என்றும் ஒரு கருத்து இருக்குது அவர் வந்து திருநெல்வேலி பக்கம் பிரம்மதேசம்ங்கிற ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு அழகான ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார் எல்லாம் ஸ்லோகா ஃபார்மில் சங்கேபாரீரகம்னு பேர் அதில் வந்து ஈஸ்வரனை பற்றி சொல்கிற போது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறார் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கிறவனுக்கெலாம் என்ன சொல்லணும் மெச்சூரிட்டி நிறைய பேர் கம்மி இதுதான் சௌரியமாக இருக்குது தான் இருக்கார் திருப்பதியில் தான் இருக்கார் திருச்செந்தூரில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு என்ன சொல்ல இப்போ டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் இருந்துன்னு இந்தியாவை ஆளார் இது புரிகிறது எல்லாருக்கும் அந்த ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து ஹோ ஹோல் கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது ஜனாதிபதி இவங்களுக்கெல்லாம் அந்த பவர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அங்கே இருந்த மாதிரி பண்ணுற மாதிரி வைகுண்டத்தில் இருந்து பண்ணுறார் பெருமாள் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னதுன்னா மந்த அதிகாரிக்கு மந்த அதிகாரிக்கு பகவான் அதிக டெக்னிக்கலாக சொன்னால் பகவான நிமித்த காரணமாக சொல் அப்படிங்கிறார் பகவான निमित्त कारण रूपनाह உபதேசம் பண்ணு சாதாரணத்துக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கடவுள் அங்கே போகிற கோயில் அங்கே இருக்குது தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கார் அங்கே மாத்திரம்தான் இருக்காரா என்ன செங்கமலை பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே எங்கே இல்லைவர் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு அப்படி வேண்டிருக்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் வேண்டுருக்கு அங்கே போனால் தான் அந்த அந்த அந்த மூடு வரும் சமயக்கெட்டுக்கு போனால் சாப்பிட்றது ஆஸ்பத்திரிக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி சினிமா தேட்டருக்கு போனால் அங்கே வரதுக்கு தகுந்த மாதிரி கிளப்புக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கே இடம்னு ஒன்று இருக்கே அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம்னா மந்த அதிகாரிக்கு இறைவனுக்கு வடிவம் கொடுத்து அவர் எல்லா ஆட்சிக்கு பண்ணுறார் அங்கே இருக்கார் பெருமாள் இருக்கார் பரம் வியூகம் விபவம் அர்ச்சா அப்படியெல்லாம் அழகாக சொன்ன உடனே அவனுக்கு பிடிபடுது அதோட ரிலேட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்குது அந்த ஃபார்ம் ஒர்கிப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் பக்குவம் வந்தவனுக்கு என்ன சொல்லணும்னா மத்தியம் அதிகாரிக்கு என்ன சொல்கிறதுன்னா ஈஸ்வரன் வந்து அங்கே இல்லைப்பா முதல்ல சொல்கிறபோது பொன்னார் மேனியனே புலித்தோலை அறைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளர் கொன்றை அணிந்தவனேன்னு இதெல்லாம் வடிவந்தானே அப்புறம் வந்து புலித்தோலை அசை இது பண்ணியிருக்கார் அப்படியே வடிவம் அது அப்புறம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகினா ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் தெரியறதா இல்லையா அதை அந்த கான்ட்ரடிக்ஷனை வந்து சமன்வயம் பண்ணுறதுக்கு சில எஃபர்ட் எடுப்பாங்க அது கான்ட்ரடிக்ஷன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கடவுளை ஒரு ஃபார்ம்லேயும் சொல்கிறீங்க உலகமாகவும் இருக்காருங்கிறீங்க உலகமாக இருக்காருனா ஒரு ஃபார்ம் என்னத்துக்கு கேள்வி வருமே நான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன் அது மந்த அதிகாரிக்கு ஏக்கரூபம் அதுலேயும் வந்து அவனுக்கு வெரைட்டி நிறைய வேண்டியிருக்கு நவராத்திரிக்கு காலம்பரம் ஒரு அலங்காரம் சாய்ச்சாலம் ஒரு அலங்காரம் அந்த அம்பாளையே பெருமாளாக மாற்றி விடுறான் ஆஞ்சநேயராக மாற்றுறான் இல்லையா அம்பாளுக்கு இன்றைக்கி என்ன அலங்காரன்னா திருச்செந்தூர் முருகன் அலங்காரங்கிறான் அம்பாளுக்கு முருகனுக்கு அம்பாள் ஆக்கி விடுறான் இதுலேருந்து நம்ம தேசத்தில் இப்படிலாம் அலங்காரம்லாம் பண்ணுறாங்க இல்லையா கோயிலில் பண்ணுறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துன்னு இருக்கேன் ஆகவே சுவாமியை ரூபத்தை ஒரு அதே சுவாமியே இன்னொரு ரூபத்தை கொண்டு வரணும்னா அது பண்ணப்படாதுன்னு யாரும் சொல்ல மாட்டான் திடீர்னு வந்து ராமர ஆஞ்சநேயராக வேஷம் அலங்காரம் பண்ணுறது ஆஞ்சநேயரை ராமராக பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க என்ன தப்பு ரெண்டும் ஒன்று தான் புரிய வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு ராமர் அலங்காரம் பண்ணியிருக்கான்னு ஒரு நாளைக்கு பார்த்தா ராமருக்கு ஆஞ்சநேயர் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் கிடையாது நானாக கற்பனை பண்ணுறேன் பண்ணால் நல்லா தான் இருக்கும் இங்கே நீங்கள் வைரவன்பட்டி கோயிலில் போய் பார்த்தா தெரியும் ஆஞ்சநேயர் ராமருக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படி ஒரு சிலை இருக்குது ராமருக்கு ஆஞ்சநேயர் சாஸ்திரோபதேசம் பண்ணுறார் பக்தனும் பகவானுக்கும் பாடம் சொல்கிறான் அப்படி இருக்குது அப்போ விஸ்வரூபம் இந்த இடத்துல எதுக்கு இது சொல்கிறீங்கன்னா சகசிரமூர்த்தேகே புருஷோத்தமஸ் அந்த புருஷோத்தமன் பகவான் இறைவன் அவனுக்கென்று ஒரு ஒரு நாமும் ஓருருவம் இல்லான் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை திருநாவுக்கரசர் சொல்கிறார் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய்கள் தீர்த்த அருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீயழ தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற போக்கினேனே இப்படிலாம் ப பக்தினால் இப்படிலாம் பாடியிருக்கிறார்கள் அது வாழ்வார்களும் சரி சமயக்குறவர்களும் சரி எல்லாரும் பாடியிருக்கிறார்கள் ஆஹ ஏகரூபக்தி விஸ்வரூபக்தி இந்த விஸ்வரூபத்தைதான் இங்கே சொல்கிறார் நம்மை பொறுத்தவரைக்கும் இறைவன் எங்கோ இருக்கிறாருங்கிறது பள்ளிக்கூட முதல்ல பாலபாடம் மனசு பக்கம் வர வர பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தான் நந்தலாலா எல்லாத்திலையும் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறான் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் சகசிரமூர்த்தோத்தமசிரேத்திர ஆனநா எப்படி ஒரு சின்ன இதுக்குள்ளே எவ்வளோ கொண்டாரு நேத்தம் ஆன பாத பாஷா புருஷா சகசிரபாத் சபூமி விஷ்வோ மூத்த சகசிரஷம் தவம் விஷ்வாட்சம் விஷ்வம்புவம் நமோஸ்வநந்தாய சஹசிரமூர்த்தே சஹசிரபாதோ பாதாட்சி சிரோருபாஹோ பாகவே இருக்கு சொல்கிறோம் இல்லையா சகசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோரு பாகவே சகசிரநா புருஷாய சாஸ்வத்தை சஹசிரக்கோட்டி யுகதாரிணே நம இதில் எல்லாம் சஹசிரக்கோட்டி யுகதாரிணா எனக்கு தெரியுமோ காலஸ்வரூபமாக இருக்கின்ற காலகத்தை கடந்தவனாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம் ஆக உலக முதல்வன் வாலறிவன் உலக முதல்வன்கிறதுக்கு பார்க்குற போது வாலறிவன் அப்புறம் தாழ் வேறு வந்து விடுறது அப்புறம் வேண்டுதல் வேண்டாமையில் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் பொருள் பொறிவாய் பொறிவாயில் ஐந்தவித்தான் இறைவன் தனக்கோமை இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்குணத்தான் இறைவன் ரெண்டு இறைவன் இருக்கு கடவுள் வாழத்தில் ஒரு இறைவன் தேசவியாபி இன்னொரு இறைவன் காலவியாபி எல்லா காலமாகவும் இருக்கின்ற இறைவன் எல்லா இடங்களாகவும் இருக்கின்ற இறைவன் இறைந்திருக்க இடம் முழுவதும் காலம் முழுவதும் இறைந்திருப்பவன் வியாபித்திருப்பவன் ஆக அது சொல்கிற அப்பேற்பட்ட இறைவன் எல்லாமாக இருக்கிறவன் நோக்கும் திசையெல்லாம் ஆ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதங்கள் படைத்தாய் அத்தனை உலகமும் வண்ணக்கிளஞ்சியம்னா எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் எவ்வளோ நாலெட்ஜ் இருந்தால் எவ்வளோ அனுகிரகம் இருந்தால் இது வரும் இந்த சொற்கள்னா அருள் இருந்தால் வரும் ஆஹ சஹசிரமூர்த்தேகே புருஷோத்தமஸ்ய சஹசிர நேத்ரா அதனால என்ன என்ன அர்த்தம்னா கடவுளுக்கு ஆயிரம் கண்கள்னு எல்லாம் அர்த்தம் இல்லை எல்லாருடைய தலைகளும் என்ன சங் சகசிர சப்தா அசங்கியார்த்தே அசங்கியார்த்தேன்னா கணக்கற்ற எண்ணற்ற அனந்த அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லா தலைகளும் அது நாய் தலையாக இருந்தாலும் சரி கொசு தலையாக இருந்தாலும் சரி கொசுவோட தலையாக இருந்தாலும் சரி அமீபாவோட தலையாக இருந்தாலும் சரி எல்லா தலைகளும் இறைவன் தலைகளே எல்லா கண்களும் இறைவன் கண்களே எல்லா கைகளும் இறைவன் கைகளே எல்லா பாதங்களும் இறைவன் பாதங்களே சொல்கிறாரே கீதையில் பார்க்குறோமே ிோர் முகம் சர்வ்மல்லோக்கேத்தி திதிந்திரியாசம் சர்வேந்திரிவிவித்தனேகபாஹூதரவக் எல்லாம் படிக்கணுமே எல்லாம் ஞாச்சு அப்பேர்ப்பட்ட அதாவது எண்ணற்ற வடிவமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவனை பற்றிய ஆயிரம் திருநாமங்கள் அப்படிங்கிறார் எண்ணற்ற வடிவங்களாக இருக்கின்ற இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமாகவே இருக்கின்ற இந்த உலக இருக்கின்ற இறைவனனுடைய ஆயிரம் திருநாமங்கள்ங்கிறார் சகசிரமூர்த்தே புருஷோத்தமஸ்ய புருஷோத்தமன் சொன்னால் கீதையில் படிச்சிருக்கோம் உத்தம புருஷா தூய உணர்வுன்னு அர்த்தம் தூய உணர்வே எண்ணற்ற வடிவங்களாக காட்சி அளிக்கிறது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கின்றன மாயையாளுங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவன் இது விசிஷ்டாத்வைதம் தூய உணர்வேங்கிறது அத்வைதம் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் இது விசிஷ்டாத்வைதம் உயிர்களாகவும் உடல் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் எல்லா ஊ ஊ போடுறதுக்காகவே போட்டிருக்கேன் எல்லாம் கரெக்டாக வருதே உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கின்றன காட்சி அளிக்கின்றது என உணர்வே சொல்லியிருக்கேன்னு அதனால் ஒருமையில் தான் போடணும் ஆக இங்கே புருஷோத்தமஸ் என்ன புருஷோத்தமங்கிறது சுத்த சைத்தன்யம் பியூர் கான்சியஸ்னஸ் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் இப்படி அப்பியராக தெரிகிறது அப்பியரன்ஸ் இப்படி வந்து ஒற்றுமையே வேற்றுமையாக காட்சி அளிக்கிறது மாயையால் ஒன்றே பலவாகத் தோன்றுகிறது இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே எப்படி சொல்வது கடவுளை பார்த்து இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னா அப்போ என்ன எல்லாரும் அனுபவிக்கிற துன்பமும் அவன்தான் எல்லாரும் அனுபவிக்கிற இன்பமும் அவன்தான் இறைவனுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் இதெல்லாம் ஆகவே சகசிரமூர்த்தே புருஷ சகஸிரமூர்த்தேங்கிறது வடிவம் எண்ணற்ற வடிவங்கள் அப்புறம் புருஷோத்தமங்கிறது சுத்த சைதன்யத்தை குறிக்கிறது சஹசிர நேத்திர ஆனன நேத்திரம்னா கண்கள் ஆனனம்னா முகம் பாதம்னா கால்கள் बाहु, அப்படின்னா கைகள் அதை கொஞ்சம் இன்னும் வர்ணித்து சொல்லியிருக்காரு அவ்வளோதான் சஹசிரநாம்நாம் ஸ்தவனம் அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய சகசிரநாம ஸ்தோத்திரம் சஹசிரநாம்நாம் ஸ்தவனம்னா என்ன அர்த்தம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரன் நாமங்களை உடைய ஸ்தோத்திரத்தை ஆயிரநாமங்களை உடைய ஸ்தோத்திரத்தை ஆயிரநாமங்களை ஸ்தோத்திரத்தை இப்படி சொல்லணும் சஹசிரநாமனா ஸ்தவனம் எப்போ ஏற்பட்டதுனா பிரசஸ்தம் ஸ்தவனம் சஹசிரநாமங்கள்லேயே எது உயர்ந்த சாஸ்திரநாமம்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்புறம் லலிதா சாஸ்திரநாமம் ஒன்று இருக்குது இந்த சஹஸ்திரநாமத்தை மாத்திரம்தான் அதாவது சாஸ்திரமாகவும் இருக்குது ஸ்தோத்திரமாகவும் இருக்குன்னு சொல்கிறது இவன்தோ இது ஸ்தோத்திர பிரதானம் பட் இதில் சாஸ்திரம் இருக்குது ஸ்தா ஸ்தோத்திரம்னா கடவுளை புகழ்ந்து பாடுறது அதுக்குன்னு ஆர்டர்லாம் தேவையில்லை என்னெல்லாம் இருக்கோ உணர்ச்சிகள்லாம் அத்தனையும் கொட்டுவோம் சில சமயம் சந்தோஷத்தோடு சொல்லுவோம் ஆஹா பாக்யம்போம் அப்புறம் ஐயோம்போம் எல்லா ஸ்தோத்திரங்களும் அதில் இருக்கும் துன்பப்புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் இப்போ அந்த மாதிரி அதில் ஸ்தோத்திரத்துலாம் ஆர்டர் தேவையில்லை சாஸ்திரத்தில் ஆர்டர் இருக்கணும் சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இருக்கணும் ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னெல்லாம் உனக்கு இருக்கோ பகவான்கிட்ட கொட்டி தீர்த்துக்கோ நீங்கள் மாணிக்கவாச்சர் பாட்டையே பார்த்தா சில பாட்டில் பார்த்தா ஆஹா எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கு கிடைக்கும் வீடு விட்டுறேன்னு சொன்னதுக்கப்புறம் எத்தனை தூரம் இழலாரு தெரியுமா மோட்சம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆர்டரை கவனிச்சா இருக்குமே இப்படி இருக்கே அந்தோ செத்தியிலனே அப்படி நிறைய ஏன்னா அந்தந்த நேரத்தில் அந்த பக்தனுக்கு வர்ற எல்லா உணர்ச்சிகளும் அப்பப்போ அன்னைக்கு இருக்கிற மூடு அதுக்கு தகுந்த மாதிரி பாடுறான் ஸ்தோத்திரங்கள்லாம் அப்படி இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை நிறைய பகவானுடைய நாமங்கள்லாம் சனகாதி மகர்ஷிகள்லாம் புறக்கி எடுத்தார்கள்ங்கிறாங்க இந்த நாமம் எப்படி இருக்குது இந்த நாமம் எப்படி இருக்குதுன்னு அதனால் நாமீ நாமம்லாம் சொல்கிற வழக்கம் நாமின்னா நாமத்தை உடையவனுக்கு நாமின்னு பேரு? ஆக அதாவது நான் நேம் அண்ட் ஃபாம் அந்த ஃபாம்க்கு பேர் நாமி இந்த நாமத்தை உடையவன் இப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேர் வந்து அந்த பேர் பேர் சிறந்த நாமி சிறந்ததா நாமம் சிறந்ததான்னு விசாரம் பண்ணுவாங்க ராமன் நாமம் சிறந்ததா ராமன் சிறந்தவனான்னான் கிருஷ்ணன் நாமம் சிறந்ததா கிருஷ்ணன் நாமி சிறந்தவனான்னா அதாவது இப்போ என்ன பதில் தெரியுமோ நாமந்தான் சிறந்துன்னுட்டான் நாமிக்கே நாமம் போட்டு நாமந்தான் சிறந்தது நாமியை விட நாமத்துக்குத்தான் மகிமே நமஸ்வாய நாராயணாய ராமா கிருஷ்ணா அந்த மாதிரி நாமங்களுக்கு தான் விசேஷமே தவிர நாமி செகண்டரி அதனால் ராம ராம ராம ராமான்னு சொல்கிறது தான் விசேஷம் ராமரோட ஆஞ்சநேயர் சண்டை போட்ட ஆரம்பா ஸ்ரீராம ஆஞ்சநேய யுத்தம்னு ஒரு சினிமா வந்தது அப்போது ராமரோட ஆஞ்சநேயர் சண்டை போட்டார்னா ஆஞ்சநேயருக்கு ராமரை எதிர்க்கிறதுக்கு என்ன ஆயுதம்னா ராமநாமம் ராமநாமத்தை வச்சுட்டே ராமரை ஜெயிச்சு விட்டார் அப்போ ராமனை விட வசந்தது எது ராமனா அப்புறம் ராமருக்கே சந்தை என் பேருக்கு விடுக்கிற சக்தி எனக்கே இல்லையேங்கிறார் எப்படி என் பேருக்கு இருக்கிற சக்தி எனக்கே இல்லையே அஹ சஹசிர நேத்ராண பாதபாகோஹோ சஹசிரநாம்நாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் பிரசஸ்தம்னா இதுதான் புக பொருள் சேர்ந்த புகழ்னு அர்த்தம் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகள் நம்ம மற்றவனெல்லாம் ஸ்தோத்திரமன்றெலாம் சும்மா இவர் மாதிரி இல்லைன்னா நான் கா நானே வாழவே முடியாது அப்படிலாம் சொல்லுவான் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் என்னன்னு நான் வந்து இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு புகழ்ந்தால் எப்படி இருக்கும் புகழ முடியுமா முதல்ல அதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணும் இல்லாட்டி விசேஷமான பிராரப்தம் இருக்கணும் எப்படி புகழ முடியும் பகவானை தான் புகழும் மற்றவனையெல்லாம் புகழாதே என்ன மமதா பந்தன யுத்த நரஸ்துதி சுகமா ராமநாமஸ்துதி ராமசுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமாக சரி நிருச்சியத்தை நிருச்சியத்தேனா என்னர்த்தம் நன்றாக உபதேசிக்கப்படுகிறது நிருச்சியத்தேன்னா நிச்சித்திய சாஸ்திரார்த்தம் நிச்சித்திய உச்சியத்தை இந்த சாஸ்திரத்து விஷ்ணு சகசிரநாம நாமங்களுடைய அர்த்தத்தை இதுதான் என்று நிச்சயம் செய்து உபதேசிக்க போகிறேன் உச்சியத்தே உச்சியத்தேன்னா மயா உச்சியத்தே என்னால் உபதேசிக்கப்படுகிறது எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கப்பாவோம் வேறு பொழுதுபோலையா உங்களுக்கு இல்லை ஜன்ம ஜராதி சாந்தியை இந்த திரும்ப திரும்ப எல்லாம் நல்லா எங்கே இருக்கிறபோது எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது இப்போ வயசான பிறகு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் ருத்தோஜா கிருஹித்வா தண்டம் அதோடு நிறுத்திக்கிறேன் அடுத்தது ஒன்று இருக்குது ததப்பினை முஞ்சதி ஆஷா பிண்டம்னா அதனால் எல்லாம் உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுத்து அது மாத்திரம் இல்லை முழங்கால் வலி முதுகு வலி தூங்கவும் முடியல முழிச்சுருக்கவும் முடியல வியாக்ரீவ திஷ்டதி ஜராம்பர் பர்திருகரி அப்படியே அந்த வய வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆறும்போது இந்த புலி மாதிரி பயமுறுத்துமாது நிற்கிறேன் பா முதுமை முதுமை அந்த முதுமையிலே நம்ம ஆனந்தமாக இருக்கணும்னா இளமையிலே இதெல்லாம் இந்த அறிவு செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் வலியெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி யோகா எல்லாம் பண்ணினா உடம்பை மறந்துருக்கிற சிக் சக்தி இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும் சரி ஆகையினால் ஜென்ம ஜென்மனா பிறப்பு ஜர ஜரான்னு சொன்னால் முதுமை ஆதினு சொன்னால் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் போட்டுக்கணும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் கிருஷ்ணர் சுற்றுலா இல்லையா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்போத்தான் வந்து இந்த ஜென்மா வேண்டாங்கிற எண்ணம் பலமாக வருமா நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஜென்ம துக்க தோஷ அனுதர்சனம் மிருத்து துக்க தோஷ அனுதர்சனம் ஜரா துக்க தோஷ அனுதர்சனம் வியாதி துக்க தோஷ அனுதர்சனம்னு பிரித்து பிரித்து படிக்கணும் பிறக்கிற போது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்ட்டு பிறக்கிறோம் அதில் ஒரு அப்புறம் ஆனந்த விவகாரத்தில் அதெல்லாம் இருக்குது மாயினுடைய மகிமை பிறக்கிறபோது பிறக்கும்போதும் அழுகின்றான் இறக்கும்போதும் அழுகின்றான் படிக்கிறோமே அதுக்கப்புறம் வந்து பிறக்கிறோம் பிறக்கிற போதே கஷ்டப்பட்டு அழ அழலைன்னா அப்புறம் வந்து அடி அடித்தாவது அழ வைப்பா ஆறக்கிறபோது அழுதுண்டு பிறக்கிற ஒரு கஷ்டம் என்னது ஆதவ் கர்மஸ்திதோ ஆதவ கரச கர்ம பிரசங்காத் மாத குக்ஷவ் அப்படி சொல்லி ஸ்லோகம் இருக்கே ஜாடரோ ஜாத்தவேதா உள்ளுக்குள்ளே வயத்துக்குள்ளே அம்மா வயத்துக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பில் வெந்துன்று போமா இந்த கர்ப்பத்தில் தெரியாது இப்போ நல்லவேளை மறந்து போயிடுத்து அது ஞாபகத்தில் இருந்தால் என்ன கலயதி கலுஷ மாதகுௌ ஸ்திதம்மா விண்மூத்திரா மேத்திய மத்தியே கவயதி நிதம் ஜாடரோ ஜாத்தவேதா எத்ய தற்ற இது ஒன்று ஒன்றுக்கும் ஸ்லோகம் இருக்குது அங்கெங்கே பகவான் நினைக்கிறது அய்யோ அம்மா அப்பான்னு விஷ்ணு சஹசிராமா ஞாபகத்துக்கு வரும் ராமா அது பழகணும் அதுக்கு பழகணும் உடம்புல வலி வந்தால் ராமா கிருஷ்ணா முருகா குரு ஐரோப்பா அது வரணும் அதுக்கு தான் இப்போ ட்ரெயின் பண்ணிக்கிறது உடம்புல வேதனை வரும்போது சொல்கிறதுக்கு தான் இது ட்ரெயினிங் அதை சொல்லி பழகிக்கிறது ஆஹா அது மாத்திரம் இல்லை ஜென்ம மிருத்து துக்கம் போகிற போது எல்லாம் அப்படியே பார்த்தா இந்த வச்சுருக்கிற பீரோலாம் அப்படியே விட்டு போகிறோமே பேங்க் பாஸ்புக்கெல்லாம் அப்படியே இருக்குது எல்லாம் தோணுமா தோணா எல்லாம் விட்டுட்டு போக வேண்டியிருக்கு கஷ்டமாக இருக்கு அது மாத்திரம் இல்லை இன்னொரு கவலை நான் போனப்பறம் இவன் இப்படி தான் வாழப்போகிறானோ அதுவேறு தெரியல அவன் ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு வாங்குறான் இல்லை உனக்கு விவரமே இல்லைங்கிறான் இவருக்கு தொண்ணூற்றி அஞ்சு அவனுக்கு அறுபத்தஞ்சு இப்படிலாம் இருக்குது வாழ்க்கை ஆத்து துக்கம் உடம்புலேருந்து வெளியில் போகிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது வந்தாச்சு சந்தோஷமாக போக வேண்டியது தானேனா ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் தானே சந்தோஷமாக போக முடியும் இருக்கிற வரைக்கும் அழுதுண்டாச்சு அழ வச்சாச்சு எல்லோரையும் அதுக்கப்புறம் போகிறது ஆஹா மிருத்து துக்க தோஷ அனுதர்சனம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஜராதுக்கம் எல்லாம் தான் சொல்கிறோம் முதுமையில் இருக்கிற கஷ்டம் சொல்லி மாளாது அதனால தான் யாவத் பவனோ நிவசதி தேகே அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு தாவத்தி அதுக்கு முன்னாடி இன்னும் இருக்குது சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேஹே யாவத் வித்தோபார்ஜன சக்திஜ பரிவாரோ ரத்த பஷாஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தா கோபி ந பிருச்சதி கேகே பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாரும் ரொம்ப அட்டாச்சாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வயசான காலத்தில் உடம்புல இருக்கா எல்லாம் பக்கத்தில் வரமாட்டான் ஏன்னால் நம்ம பழைய கதையெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம் அங்கே தூரத்துலேயே நம்ம ஸ்கார் பண்ணிட்டு போயிடுவான் தூரம் பொறுமையாக பேசுவானோ நம்மள்கிட்ட வந்து அவனுக்கு அவனுக்கு என்ன வேலை இருக்குது நமக்கு இப்போ டைம் சொல்கிறாங்க பாருங்க சின்ன வயசில் டைம் இருந்தது எனர்ஜி இருந்தது பணம் இல்லை நடுவயசில் வந்து எனர்ஜியும் இருந்தது பணமும் இருந்தது ஆனால் அனுபவிக்கிறதுக்கு டைம் இல்லையா அனுபவிக்கிறதுக்கு டைம் இல்லை வயசான காலத்தில் பணமும் இருக்குது டைமும் இருக்குது எனர்ஜி இல்லை எல்லாம் பகவானோட பெரிய விளையாட்டு ஜரா ஜன்ம மிருத்ய ஜரா இதுக்கு இடையிலையாவது நம்ம பரவாயில்லையான்னு நான் அடிக்கடி நிறைய துக்கம் இல்லை வியாதியெல்லாம் வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறார் கிருஷ்ணர் அது ஒரு வேல்யூவாக சொல்லிவிட்டார் அது ஞானமுங்கிறார் பகவான் கீதையில் இது ஞானம்ப்பா உன்னுடைய பிறப்பு துன்பத்தை பற்றி நீ நினைக்க வேண்டும் இறப்பு துன்பத்தை நினைக்க வேண்டும் முதுமை துன்பத்தை பற்றி நினைக்க வேண்டும் நோய் துன்பத்தை நினைக்க வேண்டும் இந்த நினைப்பு உனக்கு இருந்துன்னா மறுபடியும் உடம்புக்குள்ளே வர ஆசைப்படுவியா அதுதான் சொல்கிறேன் ஜன் ஜன்ன எனது ஜென்ம ஜராதி சாந்தியை போரும் மோக்ஷார்த்தம்ங்கிறத பிரசன்ட் பண்ணுறாருபடி இந்த பிறப்பு முதுமை முதலான முதலானவற்றுக்கு விடுதலை கொடுப்பதற்காக எத்தையற்ற சரீரம் தத்திர தத்திர துக்கம்னு சாஸ்திரம் எத்தையற்ற சரீரம் எங்கெங்கே உடம்பு இருக்கோ அங்கங்கே துன்பமாக அப்போ ம துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என்ன வேணும்னா உடம்பு இருக்கக்கூடாது உடம்பு இருந்தால் துன்பம்தான் அப்போ உடம்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா உடம்பு இல்லாமல் போகணுன்னா கர்மா அழியணும் இல்லாட்டியும் கர்மா திரும்ப திரும்ப ஜென்மாவை கொடுத்துன்னு இருக்கும் அதனால தான் மா கர்ம பலஹேத்துர் பூகுன்னார் சங்கர் மா கர்ம பலஹேத்துர் மறுபடியும் ஜென்மா வேண்டான்னு அர்த்தம் அதுக்கு ஆமாம் கர்மபலஹேதுகு ஜென்மான்னு அர்த்தம் சங்கராஜர் அப்படி தான் பாஷ்யம் எழுதியிருக்கார் ஆ மா கர்ம பலஹேதுர் மறுபடியும் ஜென்மா வேண்டாம் அப்போ எனக்கு கர்மா அழிஞ்சால் தான் ஜென்மாக வராமல் இருக்கும் கர்மா எப்படி அழியும் என்னோடய நான் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபம் வண்டி வண்டியாக இருக்குது இத்தனையும் அனுபவிக்கிறதுக்காக அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மணஃபலம் சுகம் துக்கம் எல்லாம் கலந்தது ஆஹா மனுஷென்ம தேவ ஜென்ம மிருக ஜென்ம இந்த மூணு ஜென்மாவும் இருக்குது ஆ இதுலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னா என்ன ஆகும்னா கர்மா அழியணும் கர்மா எதுனால் அழியும்னா அத்வைத சித்தாந்தி சொல்லுவார் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தினால் அழியும் இவர் விசிஷ்டா அைதி துவைத்தியெல்லாம் என்ன சொல்லுவார்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணு அவர் உன் கர்மாவை அழிச்சுடுவார்னா எப்படியோ போட்டும் உபனிஷத்துன்னு சொல்லுகிறது அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதா இது ரெண்டு அர்த்தம் சரீரம் இல்லாமல் மோட்சம் அடைகிறதுன்னு ஒரு இருக்கிற போதே உடம்பு தேகாத்ம புத்தியை விட்டுவிடுறது நான் உடம்புன்னு நினச்சா தானே பிறந்திருக்கேன்னு நினைச்சா தானே ஆ யான் என எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் எங்கே பெரு பெறுவான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் எங்கே இருக்குது எக்கட உந்தி ஆ உயர்ந்த உலகம் எங்கே இருக்கப்பான்னா இங்கேயே இப்போவே இருக்குது ஆகையனால அப்போ தான் இது பண்ணும் அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதா பிரியா பிரியேனா சுகதுக்கம் ஏன்னா நமக்கு சுகத்தில் பிரியம் துக்கத்தில் துவேஷம் பிரியா அப்ரியே நஸ்பிருஷதா டச் பண்ணாதுங்கிறது உபனிஷத்து யார் தன்னை உடலாக கருதி கொள்ளவில்லையோ அவனை இன்பத் துன்பங்கள் தாக்காது உடலை நானாகவும் நினைக்கக்கூடாது உடலை என்னுடையதாகவும் நினைக்கக்கூடாது உடலை என்னுடையதாக நினைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது நான் உடலும் உடல் உடல் என்னுடையதும் அல்ல உடல் ஒரு மாயத்தோற்றம் அதே மாதிரி மனசுக்கும் உள்ளம் நான் அல்ல உள்ளம் என்னுடையதும் அல்ல முதல்ல என் உடையதும் போ அப்புறம் அதையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் முதல்ல இந்த சரீரத்தில் அகங்கார புத்தியை விட்டுட்டு ஸ்தூல சூக்ம சரீரங்களில் அகங்கார புத்தியை விட்டுட்டு மமக்காரத்தை கொடுப்போம் எதில் ஸ்தூல சூக்ம சரீரத்தில் அதுக்கப்புறம் மமகாரத்தையும் நீக்கி ஆனும் அதில் உடம்புல உடம்பு நான்னு நினைக்கிறது மெட்டீரியலிசம் உடம்பு என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது தர்ம திருஷ்டி கர்மகாண்டம் ஆனால் உடம்பு நானும் உடம்பு என்னுடையதும் இல்லைங்கிறது அகம் பிரம்மாஸ்மி அத்வைத ஞானம் நான் உடம்பு உடம்பும் இல்லை உடம்பு என்னுடையதும் அல்ல அப்படி தெரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன் ஜென்ம ஜராதி சாந்தியை இந்த ஜென்ம ஜராதி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக தான் விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு எதுக்கு சொல்கிறேன் சுவாமின்னா இதுதான் விஷயம் விஷயம் பிரயோஜனம் சொல்லியிருக்கு ஆக நான் புருஷோத்தமனை பற்றி வியாக்கியானம் பண்ண போகிறேன் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன பேச போகிறேன்னு சொல்கிறார் எதுக்காக பேசுகிறீங்கன்னா நமக்கெல்லாம் என்ன அந்த இவர் மாணிக்க வாச்சகர் சொன்ன மாதிரி வினைதீர ஓய உரைப்பன் யான் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் உன்னுடைய முந்தை வினைகள் முழுவதும் இங்குவதற்காக நான் சொல்லுவேன் அது மாதிரி இங்கேயும் ஜென்ம ஜராதி சாந்தியை அதை பிரயோஜனத்தை சொல்லிட்டார் இங்கே விஷயம் பிரயோஜனத்தை சொல்லியிருக்கார் அதிகாரியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகம் வந்து அதிகாரி விஷயத்தை அழகாக சொல் பிரயோஜனத்தை சொல்லிடுச்சு அதிகாரியை சப்ளை பண்ணிக்கணும் யாருக்கெல்லாம் மோக்ம் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்காக வேண்டி நான் விஷ்ணு சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கராச்சாரியார் முதல்ல பிரம்மத்தை சிந்தனை பண்ணி கிருஷ்ணரை சிந்தனை பண்ணி அந்த அக்ளிஷ்டகாரினேங்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்து கிளிஷ்டகா அக்ளிஷ்டகாரின்னு சொன்னேன் இன்னொரு அர்த்தம் நமக்கு துக்கத்தை போக்குறவர்னு அர்த்தம் இருக்குது அவர் வந்து அநாயாசமாக வேலை பண்ணுறாருன்னு சொன்னேன் ஆனால் நம்முடைய துக்கத்தை போக்குறவர் சொன்னேன் ஆகா பிரம்ம சிந்தனை பிரம்ம தியானம் பண்ணியாச்சு ஈஸ்வர சகுண ஈஸ்வர தியான் முதல்ல நிர்குண பிரம்ம தியானம் நமஸ்காரன்னு வச்சுக்கோங்க நிர்குண பிரம்ம தியானம் அப்புறம் சகுண பிரம்ம தியானம் அப்புறம் குரு தியானம் ஆத்ம சிந்தனம் இத்தனையும் முதல் ஸ்லோகத்தில் பண்ணியிருக்கார் அப்புறம் வந்து வேத இவருக்கு வேதவியாசருக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர் இப்போ என்ன சொல்கிறார் சிம்பிளாக சொல்கிறார் நாம் மகாவிஷ் விஷ்ணு சகசரநாமத்துக்கு கமெண்ட்ரி எழுத போகிறேன் எதுக்காக நம்ம எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லோரும் அமைதியான ஆனந்தத்தை நுகர்வதற்காக அனுபவிப்பதற்காக மனுஷ ஜென்ம சாஃபல்யம் அடைவதற்காக நான் இதை சொல்கிறேன் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படி பண்ணியிருக்கார் ஜென்ம ஜராதி சாந்தியை நிருட்சியதே இதுக்காக சொல்கிறேன் இதை சொல்கிறேன் இதுக்காக சொல்கிறேன் சகசிரநாமத்தை வியாக்கியானம் பண்ண போகிறேன் எல்லாரும் மோக்ஷத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியாச்சு இனி ஸ்லோகம் ஆரம்பிக்க போகிறது அடுத்த வகுப்புல பார்க்கலாம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேதியாய குரவே புத்தி சாட்சினே